ஒருவர் நான் தர்மம் செய்வேன் என்று கூறி தர்ம பொருளுடன் இரவில் வெளியே சேர்ந்தார் தெரியாமல் அதை ஒரு திருடனின் கையில் கொடுத்து விட்டார் காலையில் எழுந்த மக்கள் திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என்று பேசிக்கொண்டார்கள் உடனே அவர் இறைவா உனக்கே புகழ் அணிந்தும் இன்றும் நான் தர்மம் செய்வேன் என்று கூறினார் அடுத்த நாள் இரவில் தர்ம பொருளுடன் வெளியே சிந்தார் தெரியாமல் அதை விபச்சாரியின் கையில் கொடுத்து விட்டார் காலையில் மக்கள் இரவு விபச்சாரிக்கு தர்மம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டார்கள் உடனே அவர் இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் நான் மீண்டும் தர்மம் செய்வேன் என்று கூறினார் மூன்றாம் நாள் இரவு என்றும் தன் தர்ம வெளியேறினார் தெரியாமல் அதை ஒரு பணக்காரனின் கையில் கொடுத்து விட்டார் காலையில் எழுந்ததும் பணக்காரருக்கு தர்மம் வழங்கப்பட்டுள்ளது என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள் திருடனுக்கும் விபசாரிக்கும் பணக்காரனுக்கும் தர்மம் கொடுத்து விட்டேனேன் என்று கவலையுடன் கூறினார் பின்பு அன்றிரவு அவர் கனவு கொண்டார் அதில் உம்முடைய தர்மம் ஏற்றுக் கொள்ளப்பட்டது திருடனுக்கு நீர் தந்த உன் தர்மம் அவன் திருட்டை விட்டும் திருந்துவிடக்கூடும் விபச்சாரியோ தன் விபச்சாரத்தை விட்டு கூடும் பணக்காரரோ உம்மால் படிப்பினை பெற்று தனக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்பவராக கூடும் என்று கூறப்பட்டது புகாரி ஒன்று நான்கு இரண்டு ஒன்று முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு